الحمد لله رب العالمين وصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كَدْ أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ وَكَالَ النَّبْيُّ صَلَى اللَّهُ وَالَيْهُ وَسَلَّمْ புகழ்மும் சல்ல அலைகல்ல அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவ எண்கள் தவ தாவ எண்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா அல்லாத இந்த இரண்டாம் கிடைக்கிற பாவ மன்னிப்பை நம் அனைவருக்கும் நசிபாக்கி தருவானாக நாம் எதையெல்லாம் கேட்க நினைத்தோமோ கேட்க மறந்தோமோ அது முழுவதையும் அல்லாஹர் அபுல்லாலும் கொடுத்திடுவானாக நம்முடைய அடாலான ஆஜாத்துக்கள் அத்தனையும் அல்லாஹர் நிறைவேற்றி தந்திடுவானாக அல்லாஹர் அபுல்லாலும் நமக்கு சாதகமான ஆட்சி அதிகாரத்தை தந்திடுவானாக லைலத்து பிரதலினுடைய இரவை நமக்கு கிடைக்க செய்திடுவானாக என்று துவா செய்தவனாக வெற்றியின் பார்முலா என்ற தலைப்பில ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மார்க்க அடிப்படையில் வெற்றியாளர்களுக்கு சாதனையாளர்களுக்கு என்ன தேவை என்பது குறித்து குரான் ஹதீசனுடைய பார்வையோடு பார்த்தால் ஒரு பத்து பண்புகள் இருந்தால் அவர்கள் வெற்றியாளராக சாதனையாளராக மாறலாம் சாதனையாளர்களின் பண்புகள் என்றானே ஒரு பத்து பண்புகள் அதற்குள்ளே நாம் இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் ஆராய கடமைப்பட்டு இருக்கிறோம் அதுல முதல் பண்பு மார்க்கம் சொல்கிறது தூர நோக்கு சிந்தனை வேண்டும் தூர நோக்கு சிந்தனை இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சி ஐநூறு இல்ல அதோட நம்ம முடிச்சிடலான்னு போனால் அது காலம் முழுக்க அடிமையாகவே வாழும் காவதற்கும்ஞ்சு கோற்கும்ல அவகாசம் தேவை கால அவசம் சிந்தூறு கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் பெருமானாரின் உடைய தூர நோக்கு சிந்தனையால் கிடைத்த வெற்றி நாட்டு ஒரு விவசாயி தினைமரத்தையோ மாமரத்தையோ நடுகிறான் என்றால் அவனுடைய தூர நோக்கு சிந்தனை நடுபவன் எண்பது வயதுக்காரன் உடனே அது காய்க்காது ஆனாலும் அந்த சந்ததிகளுக்கு பயன் தர வேண்டும் எண்ணம் தனக்கு அல்ல தன் சந்ததிகளுக்கு சிந்தனையோடு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் காலத்தான் அளிக்க முடியாத வெற்றியாளர்கள் முழு தமிழகத்திற்குமே கல்வியை தர வேண்டும் என்று நினைத்த ஜமால் முகமது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆனாலும் இன்னும் அவரால் வாழ முடிகிறது காரணம் பல ஆயிரம் லட்சம் பேர்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று அவருடைய தூர சிந்தனை அப்ப வெற்றியாளராக மாற நினைப்பவர்கள் முதலில் கையாள வேண்டியது அந்த தூர சிந்தனை என்ன ஒரு நூறு வருடத்திற்கு பிறகு நம் தொழில் எப்படி இருக்க வேண்டும் என்று முடியாது என்பது இஸ்லாக்கில் என்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ள முதற் சொல் அதிவாங்க நேற்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன் நேர்த்தே செய்யலான் இருந்தேன் முடியல அதனால இன்னைக்கு நேற்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன் முட்டால் இன்றைய வேலையை இன்றைக்கு செய்பவன் சராசரி மனிதன் செய்பவன் தான் அறிவாழை நாளைக்கு கார் எடுக்கிறது இன்னைக்கு சாலிய கரெக்டமா எல்லா விவாதத்துக்களும் அதுதானே நாளைய சொர்க்கத்திற்கு இன்றைய வேலை அன்புக்குரியவர்களே சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக மாற யாருக்காவது ஆசை இருந்தால் அவர்களுக்கு சிந்தனை வேண்டும் கண்ணி நாயகம் சலல்லி அல்லாஹு அப்துல் அசீஸ் அஹமத்துலாஹி தாலா என்பவர்களை போல இலக்கு தூரமாக இருக்க வேண்டும் இது உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகங்களும் கடைபிடிக்கிறது நம்மால் மட்டும்தான் அழுதுதான் பிரியாணியை சாப்பிட்டோமா முடிக்கும் இல்லையா ஒருவர் கம்மிடத்திலேயே சொல்லுகிற முட்டாய்க்குறவன் என்னோட நல்லா இருக்கிறாங்க சம்பாதிக்கிறான் லாபம் எட்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் எனக்கு லாபம் அறுநூறு வருது என் வேலை செய்யறவனுக்கு எட்நூறு எனக்கு அறுநூறு பெரிய எடுத்து நீங்க அவளை வேலைக்கு வச்சிருக்கீங்க நீங்க அந்த வேலையை செஞ்சிடலாம்ல அதுக்குதில் தான் பதில் ஒரு நாளை என்னை ஆதவ முதலாளி முதலாளி அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம் ஏதோ வைத்தியை நிரப்ப வேண்டும் அவ்வளவுதான் இது மையத்தின் வாழ்க்கை ஒரு முறை வாழ்வதாக இருந்தாலும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அடுத்து சந்த சந்த பார்க்கிற வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு மறிக்க வேண்டும் என்ன வாழ்க்கை கபஸ்தான் பிறந்த தேதி போட்டிருப்பாங்க அடுத்து ஒரு கழித்தல் அடையாளம் போட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்தது இறந்த தேதி போட்டிருப்பாங்க வாழ்க்கையை கழித்தே வாழ்ந்திருக்கிறார் கூட்டவில்லை பெருக்கவில்லை வகுக்கவில்லை கணக்கில் வெறும் கழித்தல் மட்டும் தானே நிறைய பேர்கள் இப்படித்தான் வாழ்கிறோம் அன்புரிய இனத்து தூரமாக இருக்க வேண்டும் நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் சொல்லுகிறேன் சேலத்தில மூவேந்தர் அரங்கம் எல்லா மதத்தினர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கலெக்டர் கபரஸ்தானுக்கு இடம் கொடுக்க போகிறார் விருத்துவ சகோதரன் சமுதாயத்தை சார்ந்தவர் சேலத்தில் ஒரு ஆறு பிரசு இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் பதினைஞ்சு சதவிகித மக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆறு சதவிகித மக்களுக்கு கபருக்கு இடம் எவ்வளவு கேட்டார் தெரியுமா ஐம்பது ஏக்கர் நம்மாலே எந்திரிச்சு கபரஸ்தானுக்கு கலெக்டர் இடத்துல எங்களுக்கு ரெண்டு ஏக்கர் இடம் இருந்தால் போதும் இப்ப கலெக்டர் கேட்டாரு அந்த பாந்தரை பார்த்து கேட்கிறாரு பதினைந்து சதவிகிதம் இருப்பவர்கள் ஆண்டுகளில் சேலம் முழுக்க கிறிஸ்துவர்களாய் மாறிவிடுவார்கள் அவர்கள் இறந்தால் அடக்குவதற்கு இடம் வேண்டும் இன்னும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்ட வரைபடம் சகோதர சகோதர சமுதாயத்திடத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமூகத்தினுடைய வரைபடம் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வரைபடம் யாரிடத்தில் இருக்கிறது எத்தனை ஐடி படித்தவர்கள் எத்தனை துறை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களில் இருக்கிறார்கள் ஏன் உருவாக்கவில்லை இலக்கை நிர்ணயுங்கள் தூர நோக்கி இலக்கு வேண்டும் இந்த இலக்கை நோக்கி பயணங்கள் ஐந்தை பிரியப்படுவார்கள் ஐந்தை மறந்து போவார்கள் யூகிப்பூனல் ஹம்ஸ் அப்படி இருந்தால் இந்த உண்மத்தி துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள் பொருளாதாரம் வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதற்கு கேள்வி கணக்கிருக்கிறது என்பதை மறந்து போவார்கள் துன்யாவை துன்யாவில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் மறந்து போவார்கள் என் சோழன் மகாத் ஹயாத்தி புரியப்படுவார்கள் மோத்தி மறந்து போவார்கள் என் சோனல் குபூர் வாழுகிற போது ஒரு நல்ல பங்களா வேணும் ஒரு நல்ல வீடு இருக்கணும் ஆசைப்படுவாங்க போவார்கள் இப்படி வருகிற போது இந்த உம்மத்து சிதறி போவார்கள் எவ்வளவு தூரோடு பெருமானார் பேசுகிறார்கள் பண்புக்குரியவர்களே முதலில் வெற்றியான்கான முதல் முக்கிய அடையாளம் தூர நோக்கி பார்வை இரண்டாவது தன்னம்பிக்கை வேண்டும் யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம் என்னால் முடியாதுன்றாக்க முடிஞ்சு போயிடுவான் எறும்புகளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை மனிதனுக்கு இல்லையே ஆயிரம் முறை விழுந்தாலும் மீண்டும் ஏறு ஆயிரம் முறம் தோற்றாலும் மீண்டும் ஏறும் ஒரு தடவை தோற்றம் அழிந்திருந்தார்கள் இந்த அரபி பாகத்தில் ஒரு கதை ஒன்று வரும் யானை மன்னன் வளர்க்கிற யானை எப்படி இருக்கும் அந்த யானை பலவேறு வெற்றிகளை தீர்மானித்த யானை இறைவேடி செல்கிறது காட்டிலை போய் ஒரு நல்ல சேர்த்துக்குள்ள மாற்றி போய்கொண்டே யானையோ செஞ்சு நடக்கல யானையை காப்பாற்ற வழிகள் வந்த ஒரு துறவி சொன்னாரா இந்த மன்னர் கேட்டிருக்கிறாரு இந்த யானையை காப்பாற்றவே முடியல என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறோம் அந்த துறவி நாலு வரி சொன்னார் வேறொன்றும் இல்லை நீங்கள் படையடுப்புக்கு அந்த யானையால் தானே வெற்றி கிடைக்கிறது படையெடுப்புக்கு செல்லுகிற போது எதை நீங்கள் வாசித்தால் அந்த யானை தன்னம்பிக்கை பெறுமோ இந்த பாண்டு வாசிப்பாங்க அந்த காலத்தில் என்ன புலாய வச்சு ஊதுவாங்க அந்த ஊதுகிற போது அதற்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதனால் வெற்றி எல்லாத்தையும் சுழக்கி அளிக்கும் அந்த பாண்டை இப்பொழுது வாசியுங்கள் அந்த ஊதுகுடலை வைத்து போர்க்களத்திலே எதை வாசிப்பீர்களோ அதை வாசியுங்கள் எழுகிறது எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு புறப்படுகிறது இதை போன்றுதான் இந்த சமூகம் சேற்றில் மாட்டி இருக்கிறது நம் யானைகள் யானை படம் கொண்டவர்கள் ஒருத்தருக்கு சாதாரண அவ்வளவு மூளை இதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு விற்பனை செய்துவிட்டு முசாஃபிராகவே வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தன்னம்பிக்கை ஆயிரம் பேர்களுக்கு என்னால் வேலை கொடுக்க முடியும் என்று நினைத்தார் தெரியாத ஆலை இல்லை அவனுடைய தன்னம்பிக்கை 5 அதைவிட பன்மடங்கு பல ஆயிரம் மில்லியன் டாலர்களை சம்பாதித்தானே அவனிடத்தில் இருந்த தன்னம்பிக்கை வேலையை கூடு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அல்லா எத்தனை ஐடி துறையை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளியில் தொழுகிறார்கள் ஒன்றாக இணைந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி யே தன் கைக்குள் வைத்துக் கொள்ளுகிற ஒரு பள்ளி உருவாக்கி கொடுக்கிறது ஒன்றிணைந்தான் எத்தனை உருவாக்குங்கள் நாலு முறை கீழே விழலாம் ஐந்தாவது முறை அடிக்கிற அடி உயர்கிற உயரம் வானத்தை தொடலாமே உச்சத்தை தொடலாமே ஆனால் இந்த உண்மை தனக்கு தயாராகவே இல்லை நம்பிக்கை இல்லா கை சமூகம் என்ன செய்ய போறாது வரலாறு பார்த்தீங்கன்னா கொண்டாடி கொண்டு வந்து உக்கார வைக்கிறது தன்னம்பிக்கை பேச்சு எனக்கு எல்ல இருந்தும்ன்ன மாடுக்குல்ல அத்தக்கார சொல்ல மாடு பைக்கிறது மாடு மேய்க்கும் மாடு மேய்க்கிறது மாதிரி கற்று உலகத்தில் எதுவுமே இல்லை மாட்டு பாத்தியில் பேசணும் அதே மாதிரி ஒரு மாதிரியா கற்றுணும் அப்போ தான் மாடு கேட்கி அதை எட்டி வரைக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டம் மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறத விட நம்பிக்கையோடு படிக்கிறதும் நம்பி உருவாக்குறதும் ரொம்ப ஈஸி பண்பு புரியவர்களே கொஞ்சம் இந்த தன்னம்பிக்கையை உருவாக்குகிற வேலைகளை நம்முடைய இளவல்களுக்கு கொடுத்துக்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை கர்மணி ரசூர் உள்ளாகி சனந்தாக அழைவ செல்லத்தினுடைய அந்த நம்பிக்கை தான் நம்பியவர்கள் மக்காவிலிருந்து முற்ற யோசிச்சு பாருங்களேன் நம்ம நண்பனை உயிர் தோழனே கோயம்புத்தூரை விட்டுட்டு வா சண்டைக்கு போலாம் வீடு வாசல்ல விட்டுட்டு வா பொன்னாடி வீடுல விட்டுட்டு வா அதுவன இல்லையா கூட பிறந்தவனும் வரமாட்டான் தோளோடு தோல் சேர்த்த நண்பன் நாம் அழைத்தால் வருவான் இழுக்கிறார்கள் மக்காவிலே நீ போவதாக இருந்தால் நீ சம்பாதித்தோட போகும் முகமதோடு சென்றால் வெற்றி கிடைக்கும் ஒரு குழுவுக்கு வந்து விட்டான் அந்த வாழ்க்கையில் பெருமானார் அந்த பாடத்தை அழகாக உபத்திற்கு கொடுக்கிறார்கள் ஆனால் எடுத்துக்கொண்ட சமூகம் தான் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள் மூன்றாவது வெற்றிக்கு மிக முக்கியமான விஷயம் விடாமுயற்சி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேங்க முட்டாளி முடியும் வரை முயற்சி செய்கிறேன் என்பதை வரக்கூட ஒரு இலக்கை தீர்மானிக்க சில பேர் பார்த்தா இங்க டோன்னு அங்க டோன்னு அந்த சேத்துல ஒரு காணு ஒரு காணுன்னு சொல்லுவாங்களே இல்லையா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்ட மான்களை ஒன்றாக வேட்டையாக செல்லுகிற சிங்கம் இலக்கு இரண்டு பக்கம் போனால் ஒண்ணுமே ஜெயிக்க முடியு நடக்க இலக்கை வைத்து விடாமுயற்சி கண்டிப்பா அது தோல்வியை தரவே தராது பலமுறை விழுந்தாலும் பறவைகளை போல பறக்கலாம் பறவைகள் என்றைக்குமே தன்னுடைய இறகுகளைத்தான் நம்புமே கிளைகளை நம்பாது நமக்குள்ளே விதையை வைத்துக் கொண்டு வெளியே தேடுகிறோம் விதைய முளைக்கு வச்சம்மா விடாமுயற்சி என்ற விதையை உள்ள வச்சு ஊண்டு நம்ம அன்புரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரின் உடைய விடாமுயற்சி தெரியுமா அபூஜர்களின் வீட்டுக்கு அவன் கேட்க மாட்டான் தெரியும் ஈமன் கொள்ள மாட்டான் தெரியும் மூவாயிரம் தரவிஞ்சினான் வைசலாக வரமாட்டான் தெரியும் ஆனாலும் மூவாயிரம் முறை அவன் சொல்லி உறுதியாக இருக்கிறான் நான் என் உறுதியாக இருக்க வேண்டாமா அந்த விடாமுயற்சி ரசூலின் விடாமுயற்சி மதிராவிற்கு சென்று பத்தே பத்தாண்டு காலங்களில் ஏழையே இல்லாத சமூகத்தை உருவாக்கினான் ரசூல்ல நுழைச்சி பத்து வருஷம்ல வப்பாத்தாகும் போது மதினாவுக்கு செல்லும் போது எண்பது பேர் மதினாவுக்கு போகும்போது அடுத்த வருஷம் மதுர போர்க்களத்துல எத்தனை பேர் முன்னூத்தி பதிமூணு பேர் பொம்பளை எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு ஐநூறு பேர் அதே உகது போர்க்களத்துல வருந்த வீலம் அஜிக்கு செல்லுகிற போது அந்த ஒரு வருஷத்தில் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்தி இருபது நாலாயிரம் வளர்ச்சிகள் விடாமுயற்சி நம்மளுக்கு கத்துக் கொடுக்கவே இல்லையே விடாமுயற்சளுக்கு இது பிடிக்கலையா இது பிடிக்கலையா இட உற்று அது வேணா உற்று எங்கே அவன் வாழ வாழ கற்றுக் கொள்ளாத தலைமுறைகளை உருவாக்கி வருகிறோம் வாழவே கற்றுக்கொள்ளவில்லை வெற்றியை நான் வரமாட்டேன் ரசூ இல்லாம சிரிக்கிறாங்க என் தோழரினுடைய விடாமுயற்சி வெற்றிகை கொடுக்கும் என்றார் ஐபத் பொருட்கள முதல் நாள் கோடி அபுபக்கரளி கருத்துக்கு செல்கிறேன் வெற்றியும் என்னை தோல்லை இரண்டாவது நாள் உமரவி எல்லாமே கரத்திற்கு செல்லுகிறது வெற்றியும் இல்லை தோல்விக்கும் இல்லை மூணாவது நாள் அழிதழி கொடுக்கும் போது பெருமாநாயகிறது நாயகனின் அழிதழியல்ல சொல்றாங்க கொடிய கையில கொடுத்தாங்க அணியின் விடாமுயற்சி கோட்டை கதவுகளை ஒரு கையிலே கேடயமாக வைத்துக் கொண்டு வெற்றி வாகையோடு அணி வெளியே வந்தார்கள் பேசுவோம் விடாமுயற்சி ஒரு குச்சி கையில் ஒரு தடி கூட கை தடி அவர் ஆயிரம் ஆச்சு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததே அந்த வயதான கிழவனால் கூட விடாமுயற்சி செய்தால் வெற்றியை ஈட்ட முடியும் என்ற பாடம் நாம் படித்திருக்க விடாமுயற்சி என்ற இந்த கோட்பாட்டை பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிற கோட்பாட்டை கையில் எடுக்கிற இளவல்கள் இல்லை பெருமானார் சனல் அனைவச்சனத்தினுடைய எல்லா போர்க்கணங்களும் இந்த மூலையை சேர்த்துதான் இருக்கும் பெருமானாரினுடைய தூர நோக்கு பறவை இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அதை போல விடாமுயற்சி நாலு சக்திகள் ஒன்னு தாக்குச்சு எப்படி இருக்கும் அதற்கு போறோம் நாலு சக்திகள் ஒன்னா சேர்ந்து அடிக்கிறாங்க ஒரு பக்கம் யூதர்கள் ஒரு பக்கம் நசாராக்கள் ஒரு பக்கம் இருப்பவர்கள் அப்புறம் உடைய அந்த தூர நோக்கு அவர்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி யாரை தட்டுறது ரசூல் செல்லல்லா சில உட்காந்து மசூரா பண்ணும்போது எல்லா ஆளுக்கும் ஒரு கருத்தை சொல்றாங்க செல்லல்லா பழிவர் செல்லம் ஏது வலுவான சக்தி என்ன மூத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறான் வலுவான சக்தின்னு பார்த்தா குறைசுகள் தான் ஆனா அந்த குறைசிகளுக்கு எப்பயும் பெட்ரோலை ஊத்திக்கிட்டே இருக்கிறவன் தான் இல்ல எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறது யாருன்னா அப்படி சொல்லி இப்படி நான் அதை தர்றேன் நான் இதை தர்றேன் என்று இல்லையா சில பேருக்கு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதில்ல இன்னைக்கலாம் பெட்ரோல் பெருமார் சதனாக செல்ல மூதனி யூத சக்தியை அழிப்போம் அந்த அழித்ததனுடைய விளைவு தான் அடிச்சவன்கள் சூழ்முறத்தை சார்ந்தவர்கள் நசாராக்கள் போரே செய்யாமல் பெருமானாருக்கு வெற்றி கிடைத்ததே இந்த மூன்றும் இருந்தால் தொட்டது வெற்றி நாலாவதாக தைரிய வேண்டும் மனதளவில் நிறைய கோலைகளை உருவாக்கி வருகிறோம் பிசினஸ்ல போய் உக்காந்தோம் அந்த மன வலிமை இல்லையா அந்த தைரியம் சுத்தி வர வேண்டாமா சாபாக்கண்ட உஸ்மான் அடி அல்லாத்தார்க்குள்ள நுழைச்சா அந்த மார்க்கெட்டை மாமனிகளாக கோவையில் போச்சு இந்த தைரியம் இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் அப்செட் ஆயிடுறேன் நம்ம பையன் போனோம்னா வண்டி சாவிய கேப்பான் பாப்பான் இல்ல நோன சார் வண்டிச்சாவி வச்ச இடத்துல இல்லைன்னு அன்னைக்கு காலேஜி போக மாட்டேன்ருவான் ஒரு மாதிரி அப்செக்ட் ஆயிட்டேன் எப்படி வாழ்றது பரிச பேப்பர் பார்த்தவன படிச்சது எதுவுமே வெள்ளையே கலையில கேவிதான் அப்படின்னு முடிஞ்சுச்சு அந்த வார்த்தை தான் இருக்கிறது யோகம் மட்டும் அதை அதிக பயன்படுத்துபவர்கள் நான் நினைக்கிறேன் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கும் என்று அம்மாண்ட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் முடியாது முடியாது முடியாது எப்பொழுது வரவழைக்கப் போகிறோம் நாயகமும் நாயகத் தோழர்களும் உருவாக்கிய தைரியம் இன்றைக்கு இந்த உண்மத்திற்கு பாடமாய் அமைந்திருக்கிறார் முதல்ல சூழ்நிலை கொடுத்தது மன வலிமை போக முடியுமா இந்த மார்க்கத்தான் போக முடியுமா ஒரு கையில் சூரியன் மறுகையில் சந்திரன் ரெண்டை கொடுத்தா நடக்குமா என் கொள்கை விடமாட்டேன் என்ன தைரியம் என்ன தைரியம் அல்லது வாக்குவ என்னவோ சொல்கிறார்கள் பொண்ணை தருகிறேன் பொருளை தருகிறேன் பெண்ணை தருகிறேன் உங்களுக்கு வேண்டுமா மண் வேண்டுமா நிலம் வேண்டுமா தருகிறேன் இருக்கிறேன் பெருமானம் கொண்ட கொள்கை விட மாட்டேன் தைரியத்தோடு பெருமான சலாபாக்களினுடைய வரலாறுகள்னா சில வரலாறு திகைப்படையை செய்தோம் நாட்டை எதிர்த்து செல்லுகிறார் ரோமிகள் யி அப்பா மூணு லட்சம் பேர் படைகள் முப்பதாயிரம் பேர் கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறார் அதுக்கு அந்த முப்பதாயிரம் பேர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல நீ மன்னனை பார்க்க கழுதையில தானா போற என்ன கையோ ரொம்ப இருக்கு மன்னன் நான் போய் பேசிட்டு வர்றேன் ஆடு எப்படிப்பட்டாலும் தெரியுங்களா நம்மளை மாதிரிலாம் இல்லை குளித்தடிக்கு போயிடுவான் கழுதையில உட்காந்து போனால கிடுக்கிடுன்னு ஆடுவாரான் கழுதையில போனால போய் அப்படியே திடுன்னு இறங்கி நடந்தா போகணுங்கிறானுங்க அதெல்லாம் முடியாது சந்திக்கிற வரை கழுதான் போவேன் பெருமாள் அந்த நாடோடியை விட்டு விடுங்கள் என்ன பாலைகாலத்திலிருந்து விட்டு விடுங்கள் கழுதலையே அப்படி போய் கழுதையை மண்ண சாஞ்சிருக்கிற தலகாணில கட்டின மன்னன் சாஞ்சிருக்கிற தலகாணில கட்டுறத இருந்த கட்டிட்டு அஸ்லி இஸ்லாம் மண்ண நல்லா இருப்ப இல்லாட்டியும் நடக்கிறதே வேறுனு இருக்காரு ஒரு நாள் இஸ்லாம் மண்ண நல்லா இருப்பேன் நான் ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதை ஏற்றுக்கா இல்லாட்டி நடக்கிறதே வேறு மண்ணை எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க முப்பதாயிரம் பேர் வந்திருக்கிறோம் இங்கே எத்தனை பேர் இருக்குறீங்க மூணு லட்சம் பேர் ஜூஸ் போட்டுருவோம் குளிச்சிடுவோம் பிடிச்சி புளிச்சிடுவோம் மன்னன் விழுந்து விழு முயிரம் பேர் உலகமே என் கையில் இருக்கிறது மூன்று லட்சம் பேர்கள் முப்பதாயிரம் பேர்களை விடுவோம் பேரும் வீட்டுல இருந்து புறப்படும் போது போயிட்டு வர்றேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு வந்த ஆளுக வரும்போது போயிட்டு வந்து சொல்லிட்டு வந்த ஆளுக ஆனால் என்னிடத்தில் இருக்கிற முப்பதாயிரம் பேர்கள் திரும்ப விதைக்க புறப்படுகிறோம் என்று புறப்பட்டவர்கள் இல்லாட்டி சண்டே போர் நடக்கலாம் பத்தொன்பது நாள் போர் நடந்தது இந்த முப்பதாயிரம் பேர்களை மூன்று லட்சம் பேர்களால் வெல்லவே முடிஞ்சவில்லை மனதைக்கும் வாழ்ந்ததாக வரலாறு உள்ளவன் என்றைக்கும் செத்ததாக வரலாறு மனதை கிட்னிக் பேசண்ட் அதெல்லாம் ஒன்னாக சரியா போய் நல்ல திடகார்த்தமா இருக்கிறாரு நல்ல திருகார்த்தம் முடிச்சு போயிருவான் ஐந்தாவதாக ஈடுபாடு செய்கிற தொழிலில் ஈடுபாடு அப்படியே வேலைக்காரனை நம்பி கொடுத்துட்டு இவர் ஜாலியா வந்து படுத்திருந்தா அது இந்த காலத்தில் பத்தே நாளில் முடிஞ்சு இவர் கதறில் போய் படுத்த வேண்டிய மொத்தமாக லாரியை வச்சு ஏற்ற அந்த தொழிலில் ஈடுபாடு வேண்டும் எதை நாம செய்கிறோமோ அது ஈடுபாடு அதுவாகவே மாறுதல் ஈடுபாடு அதுவாகவே மாறுதல் தோழர்களோடு இருந்தார்கள் தோழராகவே மாறி இருந்தார்கள் நண்பராக இருந்தார்கள் நண்பராகவே தனக்கு இல்லை எல்லோரோடும் சேர்ந்து என்ன இருக்கு என்பதை தலைவராக பெருமானார் இருந்தார்கள் அது இன்னைக்கு இல்லையே நான் படிச்சது வேற நீங்க நடக்கிறது வேற எனக்கு பிடிக்காமையே வேலை செய்யறேன் அந்த கம்பெனி உறுப்பிடவே இல்லையா அந்த மாதிரி ஆளையெல்லாம் வேலைக்கு வச்சான் செய்கிற வேலையில் ஈடுபாடு இல்லாத எந்த தொழிலும் உருப்பதாக வரலாறு சேவச்சண்டை ஒரு மன்னனுக்கு ரொம்ப பிடிக்கும் சேவச்சண்டை அப்ப மன்னன் சேவல் வளனத்தார் எப்படி இருக்கும் இசுப் அலி இஸ்லாம் இல்லையா சேவலை விரும்புவார்கள் என்று வரலாறு சொல்லும் அதே மாதிரி சுலைமான் அலி குதிரையை விரும்புவார்கள் இந்த சேவல் சண்டையிலே ஆசை கொண்ட மன்னன் உலகத்தில் இருக்கக்கூடிய சேவல்னா சூப்பர் சேவல் ஏதோ அதை வரங்கி கொண்டு வர்றவங்களுக்கு பரிசு மன்னன் பரிசு கொடுத்தாருங்க எல்லா ஆடாலுக்கும் வரைஞ்சு கொண்டு போட்டானது அட்டகாசமா சேவல் இயற்கையிலேயே அழகானது மயிலை கூட அழகு எதுன்னா சேவல் தான் இல்லையா அது காட்டுல தெரிகிற சேவல் என்ன நல்லா இருக்கும் காட்டு மிருகங்கள் எப்பொழுதுமே படபளப்பாக இருக்கும் வீட்டு மிருகங்கள் மனிதனை பார்க்குற காரணத்தினால் மனுஷன் மூஞ்சியில முறிக்கிறதுனால படபரப்பு இருக்காது எருமையை பாருங்க படபரப்பாக இருக்கு ஆனா காட்டு எருமை பாருங்க அப்படி படபடப்பட நின்று ஏன் தெரியுமா அது மனிதனை பார்க்கறது இல்லை முதல்ல எழுந்திருச்சு பசுமையை பார்க்கிறது நம்ம முதல்ல எல்லாம் கொண்டு வந்து மன்னன் பரிசுக்காக உட்கார வச்சிருக்கிறாங்க எல்லாம் வந்து வரைஞ்சி சூப்பர் சூப்பர் ஏன்னா சேவல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கொண்ட ஒரு கலந்து தலைவர்கள் அதுக்குள்ள ஒரு கலர் ஆயிரக்கணக்கான இல்லையா பல கலர்கள் வரைஞ்சவுமே ஒரு பெரிய ஷேஃப் பெரிய ஒரு குட்டு இதில் நல்ல சேவை எதுவும் அதுக்கு பரிசு கொடுத்துருங்க நல்ல யார் வரைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுங்க அப்படி பார்த்துட்டு அப்படியா எதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணுமே அந்த சேவை சண்டை நடக்கதான் இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் இந்த போட்டோவெல்லாம் வைங்க சேவை சண்டை நடக்கிற இடத்துல எல்லா ஃபோட்டோ வச்சாச்சு சேவை அதுவாட்டு சண்டை போட்டு இந்த போட்டோவை எதுவுமே பார்த்து போட்டோ எதுவுமே அதுவா சண்டை போட்டு உங்கள் எவனுக்குமே பரிசு இல்லை யாருக்குமே பரிசு இல்லையா இவாப்படியும் வேண்டாம் வரேன் ஆனால் எனக்கு ஆறு மாதம் அவகாசம் ஆறு மாதம் அவகாசம் எடுத்துக்கோ வரேன் ஆறு மாதம் அவகாசம் எல்லோரும் வரைவதைப் போன்று வரைந்தார் அற்புதமாக சேவலை வரைந்தார் கொண்டு வந்து சேவை நடக்கிற இடத்துல வச்சாரு ஒட்டுமொழி இந்த சேவைகள்னா அந்த போட்டோவில் இருக்கிற சேவகிட்ட சண்டைப்பூ ஃபோட்டோவில் இருக்கிற சேவகிட்ட சண்டைப்பூ முத மண்ணட்ட சொன்ன முதல்ல வரைஞ்ச படத்தான் அந்த சேவலுக்கே தெரிஞ்சிருக்குது அது படம் அதுல சண்டை போட்ட வேஸ்ட் அது வெறும் படம் அதனால அதை கண்டிக்கவே இல்லை நான் ஆறு மாத காலம் சேவலோடு சேவலாய் ஈடுபட்டேன் சேவலுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன செய்யும் என்ன செய்யாது ஆறு மாத காலம் இருந்து வரைந்ததால் அந்த சேவல்களுக்கு ஒரிஜினல் சேவலாகவே தெரிந்தது அதனால் சண்டை உலகத்தில் எங்கெல்லாம் ஈடுபாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் தோல்வி இல்லை சமூகம் ஈடுபாட்டோடு இருக்கிறோமா ஆறாவதாக மிக முக்கியமானது காலத்தின் அருமை கருதி வாழுதல் வெற்றியினுடைய நேரத்தை எவன் வாழுகிறானோ அவன் தான் வாழ்க்கையை ஜெயித்தவன் நேரத்தை வீணடித்தவன் வாழ்க்கையை தோற்ற முன்னாள் அதிபர் என்ன தெரியும் இரண்டு மணி நேரம் ஜவஹர்லால் நேரு நாலு மணி நேரம் இந்திரா காந்தி மூணு மணி நேரம் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அத்துறை தூக்கத்தை துரைத்திருக்கிறார்கள் வெற்றியை இலக்காக கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தை விலக்கி வாங்குகிற அளவிற்கு பணக்காரன் உலகத்தில் போயிடுச்சு உலகத்தில் அப்படி ஒரு பணக்காரன் பிறக்கவே இல்லை கடந்த காலத்தை விலக்கி வாங்கவே முடியாது அப்ப இருக்கிற காலத்தை பயன்படுத்தி வாங்க வரணுமா இல்லையா மேல வந்தோமா காலத்தை பயன்படுத்தினோமா ஒரு தமிழர் அழகாக எழுதி இருக்கிறான் மூன்று மணிக்கு எழுந்திருப்பவன் தான் முனிமன் நான்கு மணிக்கு எழுபவன் ஞானி ஐந்து மணிக்கு எழுபவன் அறிவாளிக்கு எழுபவன் மனிதன் ஏழு மணிக்கு எழுபவன் எருமன் பத்து மணிக்கு எழுந்திருக்கிறவன் இடத்தை சொல்றது இல்லையா அவ காலத்தை உறங்கிய கழித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த காலத்தை வென்றவர்களால் காலத்தில் பயிர் பழகு வாழ்க்கை பத்து வருஷம் இருக்கு அவர்களை ஈட்டிய வெற்றி அலாதியாக உமரளி அல்லாவுக்குள்ள பத்து வருஷம் நாலு மாசம் வளர்ந்தாங்க ஆனா எத்தனை நாடுகளை வெற்றி கொண்டார்கள் தெரியுமா உமரளி அல்லா வெற்றி கொண்ட நாடுகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் இன்னும் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்கிறது இன்னும் இஸ்லாமியர்கள் தூங்கிருப்பாங்க யோசிக்கிறீங்க முரளி நீங்க எவ்வளவு எப்ப தூண்டு கேட்டதுக்கு உமரளி இல்லா சொன்னாங்களாம் இரவு முழுவதும் படைத்தவனுக்காக பகல் முழுவதும் படைப்பினங்களுக்காக எனக்கு எங்க உறக்க உலகத்தையே பிடிக்க புறப்பட்ட நெப்போலியன் வரலாறு படிச்சிருக்கீங்கல்ல சவாரி செய்கிற நேரத்தில் மட்டுமே குதிரையில தூங்க முடியுமா அவ்வளவு அழுப்பா இருந்துவர்களே இலக்கை நோக்கி வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவனுக்கு தூக்கம் ஒரு காரியம் அல்ல இதில் உணரணும் மொத்தமா தூங்கறது கேட்கணும் மாத்திரம் தரலாம் வேண்ட தூங்க வச்சிடலாம் அருள் வரை கொஞ்சம் அரிசி கொடுத்து நீ தூங்க தர இரு வென்றவர்களாய் மாறி போக வேண்டும் ஒரு மாதத்தின் அருமையை யாரிடத்தில் கேட்க வேண்டும் துறை பிரசவத்தில் உள்ள தாயிடத்தில் கேட்டுப்பாருங்களே ஒரு மாதத்தின் அருமையை சொல்லுவான் இல்லையா பரீட்சையிலே தோத்தவனை கேட்டுப்பாருங்கள் நேரத்தின் அருமையை சொல்லுவான் ஒரு மணி நேரத்தினுடைய அருமையை கேட்டு பாருங்க அவனுடைய கேட்ட சொல்லிடுவான் ஒரு நிமிடத்தினுடைய அருமையை கேட்டு பாருங்களேன் அருமை அருமை விபத்திலே தப்பியவனியை கேட்டு பாருங்கள் சொல்றா இல்லையா ஒரு மில்லி செகண்டின் அருமையை கேட்டு பாருங்கள் ஒலிம்பிக் வீரன் சொல்லுவான் ஒரு மில்லி செக்கன் கேட்கலாம் காலத்தை பயன்படுத்துகிற மனிதர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை ஆனா இன்னைக்கு இளைய தலைமுறைகள் காலத்தை வீணடிக்கிறார்கள் தூக்கத்திலேயே கழிக்கிறது போதையில் கழிக்கிறது இல்லையா வேறு வேறு விதமான காரியங்களில் கழித்துக் கொண்டிருக்கிறார் ஏழாவதாக யார் சிறந்தவர் தெரியுமா உபகாரியை மறக்காதவன் வாழ்க்கையில் தோல்வதில்லை வெற்றிக்கான அறிகுறிகள்ல தனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ அவங்களை நினைச்சு பாக்கணும் ஆசிரியரா அந்த ஆரம்பத்தில் நம்ம எந்திருக்கும் ஒரு சிலரின் அறிவுரை ஒரு சிலரின் உருவாக்கம் ஒரு சிலரின் உந்துதல் சில பேர் கொண்டு வந்து நிறுத்துறது இதை மறவாதவை வாழ்க்கையில் தோற்பதில்லை சிலந்தா வழிபச்சலம் தனக்கு உதவிய ஒருவரையும் மறந்ததில்லை இன்னைக்கும் ஒருத்தர் ஹயாத்தா வாழ்றாரு திருவண்ணாமலையில ஆரம்ப காணத்துல ரொம்ப கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் அப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு பெரிய இரும்பு பேக்டியா ஆரம்பிக்கணும் அவட்ட காசு இருக்கு ஆனா பார்ட்னரை யார போடுது அப்படின்னு பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் இன்னமும் வாழ்ற நீண்ட ஆயுளை தர வேண்டும் அன்பிற்குரியவர்களே எனக்கு நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட போது என்னை யாரெல்லாம் தூக்கினார்களோ ஒரு கம்பெனியின் பாக்டர்கள் நேற்று வரை இருந்தவர் இன்றைக்கு லட்ச அதிபர் கோடீஸ்வரன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறார் என்னைக்கு இருக்க இதுதான் வீண் விரயங்களில் செல்பவன் ஜெயிக்க முடியாது குரானிலே அல்லாஹ் ரபுல்லா சொல்லுகிறான் ஒன்பதாவதாக கடைசியார் அல்லாஹரபுல்ல சொல்லுவான் அமானதங்களையும் தன்னுடைய ஒப்பந்தத்தையும் யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அமானுதங்களை நிறைவேற்றுறார்கள் சொன்ன வாக்குறுதி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றார் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை இந்த பத்தும்தான் வெற்றிக்கான இலக்கு இதை அடைகிற பாக்கியத்தை அல்லாத நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவான் ஆக இன்றைய டிப்ஸ் உடம்பு வழி கைகால் வழி இது வழி எல்லாம் இருந்துச்சுன்னா பெருமான சொன்னாங்க ஏழு தடவை அதை ஓதி கையிலே ஊதி தளவினால் வழி சரியாகும்